واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وبارك وسلم تسليما كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فابتغوا عند الله الرزق واعبدوه واشكروا له اليه ترجعون وقال النبي صلى الله عليه وسلم ان الرزق لا يطلب العبد اكثر مما يطلبه عجله او كما قال صلى الله عليه وسلم غنيت ركري الله من لديا هل ده ولغته من ذن اديهما சிந்திப்பது கவலைப்படுவது உழைப்பது எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கை உலகத்திலே எல்லோரும் முஸ்லிம்களாகட்டும் காபிர்களாகட்டும் எல்லா மனிதர்களும் உலகத்திலே ரிசுக் அதற்காக வேண்டிதான் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் மனிதர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் இந்த ரிசுக்குக்காக வேண்டிதான் சகோதரர்களுக்கு மத்தியிலே சண்டை தகப்பன் இறந்து விடுகிறார் சில சொத்துக்களை விட்டுவிட்டு இறந்து விடுகிறார் அதை பிரிப்பதிலே சண்டை அதை பிரிப்பதிலே மாதக்கணக்கிலே பிரச்சனை பஞ்சாயத்துகள் கோர்ட்டுகள் எல்லாமே இந்த உலகத்தினுடைய அற்பரித்துக்காக நண்பர்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்த நண்பர்கள் ஒன்றாயிருந்த நண்பர்கள் அவர்களுக்கு மத்தியிலே கூட்டு வியாபாரம் அல்லது சில காரியங்களிலே கூட்டாக இருந்தார்கள் அதிலே பிரச்சனை இந்த ரிதுக்குக்காக அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் இதை வைத்துதான் பிரச்சனை என் கணவர் எனக்கு கொடுக்கிற பணம் போதாது என்று சொல்லி பெறக்கூடியவர்களும் என்று சொல்லி மனைவி தலா சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் உலக நீதிமன்றங்களை பாருங்கள் பெரும்பாலான நீதிமன்றங்கள் அங்கே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் செய்தவர்கள் எல்லாமே இந்த ரிதுப்புக்காக எல்லாமே இந்த ரிசுக்குக்காக கொலைகளும் கொள்ளைகளும் எல்லாம் இந்த ரிதுக்குக்காகத்தான் நடக்கிறது திரு குரானுடைய ஒலியில ஹதீசுடைய ஒலியில் என்றால் என்ன ஒரு முஸ்லீம் அவருடைய பார்வையில ரிசுக்கு எப்படி இருக்க வேண்டும் ரிசுக் என்பதற்கான விளக்கம் என்ன இதை பற்றி குரான் என்ன சொல்கிறது ஹதீசும் வரலாறும் என்ன சொல்கிறது என்பதை நாம் சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இன்றைய முஸ்லிம்களாகி நாமும் தாவும் இந்த க்குடைய தேடல் அதில பாகுபாடு இல்லாத ஒரு நிலைக்கு நாமும் தள்ளப்பட்ட காரணத்தினாலே இதை பற்றி நாம் சற்று யோசிக்க சிந்திக்கப்பட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே முதலில் ரிசுக் என்று சொன்னால் வெறும் பணத்திற்கு பெயர் அல்ல ரிசுக் என்று சொன்னால் வசதியான வாழ்க்கைக்கு மட்டும் பெயர் அல்ல ரிசுக் என்று சொன்னால் பங்களா காருக்கு மாத்திரம் பெயர் அல்ல இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாம நினைக்கிறோம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான் எனக்கு எதுவும் தரல அல்லா நமக்கு தந்திருக்கிற உறுப்புகள் இருக்கிறது இது எல்லாமே ரிதுக்கு தான் இப்ராஹிம் அதிகம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார் இந்த உலக பொருளாதாரம் ரொம்ப எனக்கு நெருக்கடியாக இருக்குது இன்னைக்கு ஹதரத்து மார்களை பார்த்தா நம்ம என்ன சொல்றோம் ஹதரத் வியாபாரம் சரி இல்ல துவாசைங்க எல்லாரும் இதான் நம்ம சொல்றோம் அல்லாவுடைய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்த யாருமே சொல்றது இல்லை யாராவது வந்து ஹதரத்தல்லாம் எனக்கு நிறைய நேமத்தை கொடுத்திருக்கிறான் நான் எப்படி நன்றி செலுத்தணும்னு ஒரே சொல்லுங்க அப்படி யாராவது அஜிர்த்து மாத்த யோசிச்சு பாருங்க அல்ல எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் அல்லாவுக்கு எப்படி நன்றி செய்யும்னு யாராவது கேட்டிருப்போமா எனக்கு வியாபாரம் என்ன செய்யும் ரெண்டு லட்சம் தீனா இருக்கு வித்து விக்கும்படி கேட்டா நீ அத குடுத்துருவியான்னு கேட்டான் ரெண்டு லட்சம் தீனா இன்றைய மதிப்புல பல கோடி ரெண்டு லட்சம் தீனாருக்கு ரெண்டு கண்ணையும் கொடுத்துருன்னு யாராவது கேட்டா நீ குடுப்பியான்னு கேட்டான் அது எப்படி கொடுக்க முடியும் அப்படியானால் உன்னுடைய ரெண்டு கண்களுடைய மதிப்பு ரெண்டு லட்சம் தீனாருன்னு சொன்னா நீ ரெண்டு லட்சம் தீனாருக்கு உரிமையான அப்படி இருக்கும் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு எப்படிப்பா சொல்ற ரெண்டு லட்சம் தீனார் உன் கையில இருக்குது நீ உலகம் ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி சொல்றன்னு கேட்டான் இது அந்த காலத்துல அவங்க அப்படி சொன்னாங்க இன்னைக்கு நாம இதை விளக்கவே தேவையில்லை ஒரு கிட்னிக்கு எத்தனை லட்சம் நமக்கு தெரியும் உடலுடைய உறுப்புகள் உறுப்புகளுடைய நடத்தி உடல் உறுப்பை விற்கலாமா என்றெல்லாம் ஆராய்ச்சி நடக்குது கிட்னிய விற்கலாமா கண்ணை விற்கலாமா இந்த ஆராய்ச்சிகள் நடக்குது அப்ப ஒவ்வொரு உறுப்புக்குமான விலை என்ன நம்ம நாட்டில எத்தனையோ சம்பவங்களை நீங்க பாக்கலாம் சில பேர் வெளிநாட்டுல நடக்கிற கிரிக்கெட்டை கிட்னியைக்காக உடல் உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புக்கும் விளர் போட்டிங்கன்னு சொன்னா அல்லாவுடைய ரிசுக்கு எவ்வளவு ரிசுக்கு உங்கள்கிட்ட இருக்குது ஆனா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் நெருக்கடியான வாழ்க்கை பொருளாதார பற்றாக்குறை வியாபாரம் இல்ல இதுதான் எல்லாருமே சொல்றோம் ஆனா அல்லாஹுடைய எத்தனையோ ரிசுக்க அருமையான சில நேரங்கள்ல நாம விரும்பி தராம இருக்கிறான் பாருங்க அதுக்கு பேரும் ரிசுக்கு தான் நீங்க அல்லாட்ட பணத்தை கேட்டீங்க அல்ல தரல அல்லாட்ட வேற ஏதாவது விருப்பமான பொருளை கேட்டீங்க அல்ல அதை தரல நீங்க விரும்பி அல்லா தரலை ஒரு வகையில அதுவும் அல்லாவிடம் அல்லா தராத போது அதை நான் பொருந்திக்கொள்றேன் அல்லா எனக்கு தரலைய அதை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று நீங்கள் பொருந்திக்கொண்டால் பதிலாக அல்லாஹ் உங்களுக்கு தருகிற சவால் அல்ல அதற்கு பதிலாக தரக்கூடிய நன்மை அதுவும் ரிசுக்கு சொல்லுவாங்கல மக்கள் ரிசுக்கு ரெண்டு வகை இருக்குது ஒன்று நிலையான ரிசுக்கு அழியாத ரிசுக்கு இன்னொன்று அழியக்கூடிய ரிசுக்கு அழியக்கூடிய ரிதுக்குங்கிறது இந்த உலகத்தில் காசு பணம் வசதி இதெல்லாம் அழியக்கூடிய ரிசுக்கு நம்ம அதை மட்டும் ரிசுக்கு ரிதுக்கு நினைக்கிறோம் அழியாத ரிதுக்கும் இருக்கிறது தொழுகை அதன் மூலமாக கிடைக்கிற நன்மை அழியாத ரிசுக்கு நோன்பு வைக்கிறோம் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சவாபி இருக்கிறதே அதை அழியாத ரிசுக்கு அப்ப நாம செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கிறது இது எல்லாமே அருமையான பார்வையில ரிஜுக்கு என்பது இந்த உலகம் சார்ந்த விஷயங்களுக்கும் சொல்லப்படும் மருமை சார்ந்த விஷயங்களுக்கும் சொல்லப்படும் நாம அனுபவிக்கிற எல்லா நியமத்துகளும் ரிதுக்கு தான் இந்த ரிதுக்க நாம எப்படி தேட வேண்டும் வருஷத்துக்கு முன்னாலும் வருது அல்லாஹல் விதி எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன நெரிஞ்சிருக்கு வந்து சேரணும் எல்லாத்தையும் எல்லாம் எழுதி முடிச்சுட்டா வானம் பூமியை படைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னால எல்லாம் முடிஞ்சு விட்டது இன்னொரு ஹரீஸ்ல பெருமை உங்களை எவ்வளவு விரைவாக தேடி வருதோ அதை விட உங்களுடைய விரைவாக தேடி வருது மரணம் ஒவ்வொரு மனிதனையும் தேடி வருது சொன்னாங்க மவுத்து உங்களை எவ்ளவு வரைவாக தேடி வருகிறதோ அதை விட அதிகமாக உங்க ரிஜுக்கு உங்களை தேடி வருது வழிகாட்டு தேவையில்லை இமாம் அகமது மக்கள் கேட்டாங்க இந்த உலக விஷயத்துல ஆசை இல்லாம இருக்கீங்களே அது எப்படி முடியுது எங்க உள்ளத்துல ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் ஆனா நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லி அவங்க அலஹா பதில் சொன்னாங்க நான் இந்த உலகத்துல நிம்மதியா இருக்கிறதுக்கு நாலு விஷயம் தான் காரணம் ஒன்று என்னுடைய ரிந்துக்க யாரும் சாப்பிட முடியாது அது எனக்கு வந்து சேரும் அதனால ரிந்துக்க பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை என்னுடைய கல்வியு ரொம்ப நிம்மதியா இருக்குது எனக்கு நல்லா எந்த ரிதுக்க வச்சிருக்கிறானோ அது கண்டிப்பாக எனக்கு வந்து சேரும் நான் ரிந்துக்க பத்தி கவலைப்படுறது இல்ல ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க எந்த அமல்களை எல்லாம் கடமையாக்கினானோ அதை நான் தான் செஞ்சாகணும் என் வேற யாரும் செய்ய முடியாது எனக்காக வேறு யாரும் சொல்ல முடியாது எனக்காக வேறு யாருன்னு வைக்க முடியாது எனவே நான் அமல்கள்ல கவனம் செலுத்துறேன் மூணாவதாக சொன்னார்கள் நாம் பாவம் செய்கிற போது என்ன பார்த்துடக் கூடாது இந்த ஒரு விஷயம் நாம யோசித்து பார்த்தோம் ஆனால் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படியானால் ஒரு பாவம் செய்கிற நிலையில அல்லா என்ன பார்க்க கூடாது நாலாவதாக சொன்னார்கள் மவுத்து என்னை எதிர்பு கொண்டிருக்குது என்று என்னுடைய நம்பிக்கை எனவே அந்த மவுத்துக்காக நான் தயாராக கொண்டிருக்கிறேன் உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கைக்கு இதுதான் ரிதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக வந்து தேரும் அது கண்டிப்பாக உங்களை விட்டும் போகாது யூனசு நோபை என்ற ஒரு பெரியார் சொல்றாங்க ஒரு நாள் சில நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இறைச்சியை துண்டு தொண்டாக வெட்டி வச்சு சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு பூனை ஒன்று வந்து சில துண்டுகளை வேகமாக எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது நான் பின்னாலேயே போனேன் அது எங்கே தான் போகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி அந்த பூனையை பின்னாலேயே நாங்களும் போனோம் போன அந்த பூனை ஒரு பாலடைந்த ஒரு புதருக்குள் சென்றது அந்த புதருடைய நுனி அந்த இறைச்சி துண்டை வச்சுட்டு அந்த பூனை போயிடுச்சு எடுத்துட்டு ஓடிட்டு போன பூனை அது சாப்பிடல அதை வச்சுட்டு போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த புதருக்குள்ளிருந்து ஒரு கண் தெரியாத பாம்பு வருகிறது அந்த பாம்பு அந்த இறைச்சி துண்டுகளுடைய வாசனையை வைத்து அந்த இறைச்சி துண்டுகளை தன்னுடைய வாயில போட்டு விழுங்கி அப்ப கண்டறியாத ஒரு பாம்புக்குள் பாம்புக்கு அல்லா ஒரு பூனையின் மூலமாக சொன்னார்கள் அப்பதான் எங்களுக்கு அல்லாவுடைய ஆயுதத்தினுடைய விளங்கியது அல்லா திருமறையில சொல்வான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினமாக எந்த ஜீவராசி அதற்கு ரிதுக்கு அளிப்பது அல்லா மீது பொறுப்பு அல்லாதான் ரிதுக்க தரம் எல்லாருக்கும் அல்லாதான் ரிதுக்க கொடுக்கிறான் அப்ப ரிது என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது இதுல நமக்கு நம்பிக்கை வேண்டும் ஒரு மனிதர் இடத்துல ஒரு ஆள் வந்து சொன்னார் ஒரு பெரிய நல்லடியார்கிட்ட வந்து சொன்னார் ரிதுக்குடைய பறக்கத்துக்காக துவா செய்ய மனிதர் கேட்டாங்க உனக்கு மனைவி இருக்கிறாளான்னு கேட்டாங்க ஆமா நல்ல மனைவி இருக்கிறாங்க இரண்டு ஆதா கேட்டாங்க உனக்கு வீடு இருக்குதான்னு கேட்டாங்க அலமது இல்லா வீடும் இருக்குது உனக்கு வாகனம் இருக்குதான்னு கேட்டாங்க ஆமா வாகனமும் இருக்குது எல்லாரோட தெருவில் இந்த ஊனும் எல்லாருக்குமே இருக்கு நமக்கும் இருக்குது அந்த பெரியார் சொன்னாங்க அப்படியானால் அந்த தனிக்கும் நீ பெரிய பணக்காரம்பாணி மனைவி வீடு வாகனம் இந்த ஊனும் இருக்குதா நீ பெரிய பணக்காரன் இப்ப வந்தவர் சொன்னாரா எனக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறாருன்னு சொல்லி அப்ப அந்த நல்லடியார் சொன்னாரு அப்படியானா நீ பெரிய அரசனி ராஜான்னு சொன்னாரு வேலைக்காரன் இருக்கள் வீடு பெரும்பாலானவர்களுக்கு வாழ்ந்து கொண்டு என்ன சொல்றோம் ரிதுக்குடைய பறக்கத்து இல்ல அபிவிருத்தி இல்ல வியாபாரம் இல்ல ஏகப்பட்ட ரிதுக்கு நம்மள்கிட்ட இருக்குது ஆனா இல்லை இல்லைன்னு சொல்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வார்த்தையில என்ன வெளிப்படுதோ அதுதான் விதியாக எதப்படும் இல்லன்னு சொன்னார்கள் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் நீங்கள் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளோடு பிணைக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய சோதனைகள் நீங்கள் உதிர்க்கிற வார்த்தைகளோடு இன்னைக்கு நாம உதிர்க்கிற வார்த்தை என்ன இல்ல இல்ல இல்ல இல்ல இருக்குதே இருக்குதுன்னு சொல்றதே இல்ல அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டுதான் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எழுதப்பட்டிருக்குது அல்லா நமக்கு நிறைய ரிதுக்க தந்திருக்கிறான் நாம அந்த ரிதுக்க விளங்காம இருக்கிறோம் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹலா சொல்வதாக பெருமனா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அடியார்களே கொள்ளுக்கும் வால் நீங்க எல்லாரும் வலிதவரியவர்கள் இல்லாம நான் யாருக்கு வழிகாட்டினேனோ அவர்களை தவிர எனவே என்னிடமே ஹிதாயத்தை கேளுங்கள் பிறகு எல்லாம் உணவளித்தோ அவர்களை தவிர எல்லாரும் என்னிடத்துல கேளுங்க நீங்க எல்லாம் ஆடை இல்லாதவர்களே என்னிடத்துல ஆடை அணிய கேளுங்கள் நான் ஆடையை தருகிறேன் அவ முதல்ல அல்லாட்ட கேட்கணும் அதுல இபனு அமர்ங்கிற ஒரு சிறந்த சஹாபி அவனுடைய தவாஸ் நேரத்திலே காலத்தினுடைய மன்னர் ஹிசாம் அம்மன் அப்துல் மலிக் அவரும் ஹஜ்ஜிக்கு அவரும் தவாஸ் செய்கிறார் இது கூட ஹஜ்ஜிக்கு செல்பவர்களுக்கு ஒரு பாடம் இது அப்ப ஹிஷாம் அவர்கள் தவா சுற்றி கொண்டிருக்கிற சாலிம் இடத்துல போய் கேட்டாங்க பெரிய சஹாபியுடைய மகனாச்சே அதனால மன்னர் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க ஏதாவது ஒரு அவசியம் இருந்தா என்னை சொல்லுங்கன்னு சொல்லி சாலிமர்கள் சொன்னாங்களா அல்லாவுடைய வீட்டுல அல்லாவுடைய இல்லத்தை பார்த்து கொண்டு தவா செய்யறேன் இங்க போய் நான் அல்ல அல்லாத யார்கிட்டையாவது கேட்கறது அது நியாயமாது வெக்கமா இருக்குது எனக்கு அல்லாவுடைய வீட்டுல இருந்து கொண்டு அல்ல அல்லாதவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்னு பதில் சொல்லிட்டாங்க மன்னர் ஆனால் ஒண்ணுமே பேச முடியல அல்லாவுடைய மன்னர் கேட்கிறாங்க சரி அல்லாவுடைய வீட்டுல இருக்கும் போது யார்டையும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப வெளியே வந்துட்டோம் இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவை நான் நிறைவேற்றி என்னுடைய எந்த தேவையை உங்களால நிறைவேற்ற முடியும் உலக தேவையா அல்லது மறுமை தேவையான இந்த உலகத்தினுடைய தேவைகளை இதற்கு உண்மையான உரிமையாளன் யாரோ அவன் கிட்டே நான் கேட்கறது இல்ல நீங்க இந்த உலகத்துக்கு உரிமையாளர் அல்ல நான் எதுக்காக உங்கள்ட்ட கேட்கணும் இந்த உலகத்தினுடைய தேவைகளை இந்த உலகத்துக்கு சொந்தக்காரனாகி அல்லாட்டையும் நான் கேக்கறதில்லை நான் எதுக்காக அவங்கள்ட்ட கேட்க போறேன் இந்த உலகத்தை பற்றிய பார்வை நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்களுக்கு அப்படி இருந்தது வாழ்க்கையில இருந்து அபிவிருத்தியாக கொடுத்தா எல்லாமே தனக்கு இருக்குதுன்னு நினைச்சாங்க எதுவுமே இல்லைன்னு நினைக்கல இது அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் நாம எல்லாமே இல்லை என்பதாகவே நினைக்கிறோம் அருமையானவர்கள் இருந்துக்கு நமக்கு அல்ல மிக நமக்கு தந்திருக்கிறான் அடைவதற்கு என்ன செய்யணும் போட்டுள்ள இந்த செய்தியை போட்டி சொன்ன அந்த ஆன்மா மரணிக்க போவதில்லை அதற்கு அல்ல எவ்வளவு அனுபவிக்காமல் உங்களுக்கான முறையில தேடுங்கள் ரிசுக்க அழகான முறையில ஹலாலான முறையில தேடுங்கள் சொன்னாங்க அருமையானவர்களே ரிதுக்கு நிச்சயமா வரும் நம்ம கேள்விப்படுறோம் நிறைய பட்டி சார்ந்த விஷயங்கள பல முறை சொல்லி இருக்கிறோம் ஓரளவுக்கு மக்கள் வட்டியை விட்டாங்க அனாலான வியாபாரங்கள் நெருக்கடிகள் பல பிரச்சனைகள் திரும்பவும் பலரும் என்ன செய்றாங்க பழைய வட்டியை நோக்கி படையெடுக்கிறாங்க இதுல எல்லாம் இங்க புலைக்க முடியாது என்னவே மறுபடியும் வட்டி கடைக்கே போயிருவோம் மறுபடியும் அங்கேயே போயிடலாம் மாமன் தொழிலுக்கே போயிடலாம் இந்த பாஷையிலேயே சொல்றதா இருந்தா அந்த மாமூலுக்கே திரும்பி வரலாம் இதெல்லாம் இப்ப அடிக்கடி நாம கேள்விப்படக்கூடிய விஷயமா இருக்குது நீங்க எந்த மாமூலுக்கு போனாலும் எல்லாம் நிர்ணயித்ததை தவிர அஞ்சு கூட கிடைக்க போறது இல்லை இந்த மாமூல்ல வரக்கத்து கிடையாது ஹலால்ல தான் இருக்கான் பலமுறை இந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறவங்களுக்கு உமர் குப்து ரஹமத்து அவங்க மரணிக்கிற நேரத்தில் பதினோரு பிள்ளைகள் பதினோரு பிள்ளைகள் அவங்களுக்கு அவங்க விட்டுட்டு போன தீனார்கள் எவ்வளவு பதினெட்டு தீனார் பதினெட்டு தீனார் பதினோரு பிள்ளைகள் பதினெட்டு அடக்க செலவு போயிடுச்சு மீதி ஒன்பது தீனார்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்படுது எப்படி பிரிச்சு கொடுக்க முடியும் ஒரு தீனார் கூட ஒரு நபருக்கு கிடைக்காது இப்படிதான் மூத்தான அவரும் மன்னர் இன்னொரு மன்னர் இருந்தார் ஹிசாமுபின் அப்துல் மலிக் அவர் மூத்தாகிற நேரத்தில் அவருக்குன்னா அவருடைய நாலு மனைவிகளில் ஒவ்வொரு மனைவிக்கும் எண்பதாயிரம் தீனார் விட்டுட்டு போயிருந்தார் காசு மட்டும் எண்பதாயிரம் மாளிகைகள் அரண்மனைகள் ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் அவர் விட்டுட்டு போன சொத்து என்ன எண்பதாயிரம் தீனார் உமர்வு நாற்பது மௌத்தாக நேரத்தில் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போனது ஒன்பது தீனார் பதினோரு பிள்ளைகள் இவர் ஒரு மனைவிக்கு எண்பதாயிரம் தீனார விட்டுட்டு போறார் அல்லா பாருங்க பின்னால காலம் எப்படி ஆகி போச்சு ஒரு காலத்துல மக்கள் பார்த்தா உமர்து அஜீசுடைய பிள்ளைகள் செல்வ செழிப்பு பறக்கத்தில் வாழ்ந்தாங்க அல்லாவுடைய பாதையில போர் செய்வதற்காக உமர்து அஜீஸுடைய ஒரே ஒரு மகன் நூறு குதிரைகளை கொடுத்தார் உமர் அப்துல் அஜீஸ் மகன் நூறு குதிரையை ஒரே மகன் கொடுத்தா இதற்கு நேர் மாற்றமாக பல லட்சம் தீனார்களை விட்டுட்டு போனாரு அவருடைய மகன் பள்ளிவாசல்ல யாசகம் கட்டினிக்கிறார் ஏன் உமருடைய ஒன்பது தீனார் அனாலான தீனார் அவர் அநியாயமா சம்பாதிக்கல யார்கிட்ட இருந்து எந்த சொத்தையும் அபகரிக்கல அவருடைய பிள்ளைகள் அதனுடைய பறக்கத்தை அனுபவிச்சாங்க ஹிசான் மரணிக்கிற நேரத்தில் பல லட்சம் விட்டுட்டு போனாரு எல்லாமே அடுத்தவருடைய சொத்தை அபகரித்தது அநியாயமாக சம்பாதித்தது அவருடைய பிள்ளைகள் வறுமையில போனாங்க இன்னைக்கு நம்முடைய ஊருக்கும் பொருந்தும் காசுள்ளவர்கள் எல்லா காலத்திலையும் அவனுடைய சந்ததிகளும் அதே நிலையில இருப்பாங்க யார் ஹலாலாக சம்பாதித்தார்களோ அந்த ஹலாலுடைய வரக்கத்து தான் அவனுடைய சந்ததிகளுக்கு போய் சேரும் யார் ஹராமா சம்பாதிக்கிறாங்களோ அவனுடைய சந்ததிகளுக்கு போய் சேராது அதனாலதான் பெருமனார் செல்லீசன் அவர்கள் ரிசுக்குடைய விஷயத்துல சகாபாக்களுக்கு ஹலாலை வலியுறுத்தி கொண்டே இருப்பாங்க ஒரு சிறு பொருளை கூட ஹராமா பெற்றுவிடக் கூடாது ஒரு போர் முடிந்து திரும்பி வர்றாங்க பெருமனார் போர்க்களத்தில் இவருக்கு வாழ்த்துண்டாகட்டும் இவர் சொர்க்கவாதி ஆகிட்டார் அல்லாவுடைய பாதையில மூத்த ஆகிட்டாரு ஷகிதாட்டாரு வாழ்த்துண்டாகட்டும் மக்கள் சொன்னாங்க இல்ல என்ன அப்படி சொல்ல முடியாது நான் பார்க்கிறேன் இப்போது அவர் மீது நரக நெருப்பு கொழுந்து விட்டருகிறது மூத்த பண்ண அடுத்த நிமிஷம் நரக நெருப்பு கொழுந்து விட்டறி சொன்னார் சஹா வாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க என்ன காரணம் இவர் நரக நெருப்பு இவர் மீது கொழுந்து விட்டு எதுக்கு அல்லாருடைய பாதையில மூத்தாட்டாரு சொன்னார்கள் வேறொண்டும் அல்ல போர்ல கிடைத்த செல்வங்கள் அந்த செல்வங்கள் இருக்கிறது அதை யார் ஹலீஃபாவோ அவர் தான் எல்லாருக்கும் பிரிச்சு அதை பிரிச்சு கொடுக்கிறதுக்கு முன்னால அந்த போர் செல்வத்திலிருந்து யாரும் எதையும் எடுக்கக்கூடாது இது மார்க்க சட்டம் வேறொன்றும் போர் செல்வத்தில் இருந்து ஒரு போர்வையாருக்கும் தெரியாம அவர் எடுத்துட்டார் அவர் அந்த போர்வை எடுத்ததனால இன்றைக்கு அந்த போர்வையானது அவர் மீது நரக நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு ஹலால் ஹராம் இல்லை நாம எவ்வளவு பேணுதல் அற்றவர்களாக இருக்கிறோம் எவ்வளவு அலட்சியமாக நாம இருக்கிறோம் அவனுடைய அடிமை ஒரு நாள் கொண்டு வந்து அடிமை இந்த பால் வந்தது கேட்டுப்பீங்களே எப்படிச்சுன்னு சொல்லி அறியாமை காலத்துல நான் மந்திரிக்க கூடியவனாக இருந்தேன் மந்திரிச்சு கிடைச்ச காசு என் கையில இருந்துச்சு அந்த காசை கொண்டுதான் இந்த பாலை வாங்கின காலத்துல மந்திரிச்சதுன்னா அது சிரிக்கு அது அவர்கள் கவனிக்கத்தக்கது முதலாவதாக சொன்னார்கள் நான் குடிச்ச வாந்தி முழுவதும் என்னுடைய உயிர் போவதோடுதான் வெளியேறு என்று இருந்தால் என் உயிரையும் நான் மாச்சிருப்பேன் நான் குடிச்ச பால் என்ன வெளியே வர்றதுக்கு வெளியே வர்றதுக்கு நான் வந்து உயிரை விட்டால்தான் வெளியே வரும் உயிரை நான் விட்டுருப்பேன் இரண்டாவதாக சொன்னார்கள் வாந்தி எடுத்த பிறகு அல்லாட்ட சொன்னாங்க முயற்சி செஞ்சு இந்த ஹராமான பால எவ்வளவு வெளியே எடுக்க முடியுமோ எடுத்துட்டேன் ஆனா அதற்கும் மேல் இந்த பால் என்னுடைய நரம்புகளுக்குள் ஊடுருவி இருக்கலாம் என்னுடைய குடலுடைய சிறிய சிறிய இடுக்குகள் குடலுடைய சிறிய சிறிய துவாரங்கள் இந்த பால் போயிருக்கலாம் அதை என்னால் எடுக்க முடியல அத நீ மன்னிச்சிரு ஒரு தடவை பால் பிடிச்சதல் எத்தனை வஞ்சகம் எத்தனை மோசடி எம்பது ஹராம் இதுல போயிருக்குது நாம என்னைக்காலும் சிந்திச்சதுண்டா அபுபொக்கரானவர்கள் வாழ்ந்து எடுத்து விட்டு சொல்கிறார்கள் பால் நரம்புகளுக்குள் போயிருக்கும் குடலுடைய இடுக்குகளுக்குள் போயிருக்கும் அதை என்னால முழுசா வெளியே தள்ள முடியல அதை நீ தான் மன்னிக்கணும்னு சொல்றாங்க நம்முடைய வயிற்றுல எவ்வளவு ஹராம் போயிருக்குது இன்னைக்கு நம்முடைய நிலைமை ஹராமான வியாபாரம் செஞ்சுட்டு கொஞ்சம் ஹலாலுக்கு மாறிட்டாருன்னா அவர் ஏதோ பெருமையா நினைச்சுக்கிறார் நான் ஹலாலுக்கு மாறிட்டேன் அந்த செஞ்ச ஹராம்ல இருந்து தோவா செஞ்சது இல்லை அதற்காக அல்லாட்டை எவ்வளவு அழனுமோ அழுதது கிடையாது ஆனா இப்ப ஏதோ பியூரா சுத்தமா இருக்கிற மாதிரி பேசுறோம் வேறு எத்தனையும் அறமான விஷயங்களை செய்யணும் அருமையானவர்களே அல்லா எவ்வளவு நமக்கு நிர்ணயித்தானோ அந்த நிர்ணயித்த அளவுக்குமே வேறு எதுவும் நமக்கு கிடைக்க போவது கிடையாது இதான் ரிசு கூட விஷயத்துல மார்க்கம் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அல்லா நமக்கு தந்திருக்கிற ரித்துக்க என்றைக்கும் நிரந்தரமாக தரணும்னு சொன்னா நாமும் சில காரியங்கள் செய்யணும் நிரந்தரமாக எல்லாம் இந்த ரிசுக்க நமக்கு தரணும் சில காரியங்கள் முதலாவது என்னன்னு சொன்னால் எல்லாம் நமக்கு தரக்கூடிய ரிசுக்கு கொஞ்சமோ அதிகமாக அந்த ரிசுக்க சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அந்த ரிசுக்க சந்தோஷமா ஏற்றுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க நண்பர் ஒரு சாப்பாட்டு போன உங்களை வீட்டுக்கு கூப்பிடுற ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு சாப்பாட்டை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க நீங்கள் அங்கே போனால் என்ன சொல்லுவீங்க எங்க கறி எவ்வளோ கொஞ்சமாக வச்சிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டீங்க ஏங்க இவ்வளோ செஞ்சீங்கன்னு சொல்லுவீங்க எவ்வளோ எங்க செஞ்சு வச்சிங்கன்னு சொல்லுவீங்க மனுஷன் கொடுக்க விருந்து மனுஷன் குடுக்கிற அன்பளிப்படுத்த விசாரமா கிடைக்கணும் சொன்னா அல்லாஹ் எந்த விருதுக்கு கொடுத்தாலும் கொஞ்சமும் அதிகமோ எல்லாம் எனக்கு தாராளமாக கொடுத்திருக்கிறாய் இந்த எண்ணம் முதல்ல மனசுல வரணும் அல்ல அள்ளி அள்ளி கொடுப்பான் இது நமக்கு முதல் விஷயம் அல்லாவுடைய பொருந்திக்கொள்ளனும் பெருமானார் செல்லதான் அவங்க சொன்னாங்க ஒரு சம்பவம் நடக்குது என்ற ஒரு பெண்மணி ஒரு ஹலீஃபாவுடைய மனைவி அவங்க ஒரு நாள் வெளியில வந்துட்டு தன்னுடைய மாளிகைக்கு திரும்பி கொண்டிருக்கிறான் அப்படி திரும்ப நேரத்தில் ரெண்டு யாசகம் கேட்கக்கூடிய ரெண்டு யாசகர்கள் பிச்சைக்காரங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் அந்த வழியாக அரசி போறாங்க அப்ப அந்த ரெண்டு பேரும் அல்லாட்ட துவா செய்யறாங்க ஒரு ஆள் துவா செய்யறாரு அல்லாஹம் யாரெல்லாம் இந்த உம்மி ஜாஃபருக்கு நிறைய ஞானத்துகளை நீ கொடுத்துருக்க நிறைய அருளை கொடுத்துருக்கிற அந்த அருளிலிருந்து எனக்கும் கொஞ்சம் இருந்துக்கப்படு அப்படின்னு துவா செய்யறாரு இது அந்த அம்மா காதில் விழுது அந்த அம்மா காதல விளட்டுன்னு சொல்லி தான் அப்படி துவா செய்யறாரு ரெண்டாம் அவர் துவா செஞ்சாரு அல்லஹம் மருசு கொனி மின்பாபுலிக்கிறாரு அருளில் இருந்தும்ருளில் இருந்து மட்டும் எனக்கு முதலாக ரெண்டாம் அவர் துவாசிராருல்லாம் உன்னுடைய அருளில் இருந்து மட்டும் எனக்கு இதுக்கூடும் துவா செய்கிறார் இந்த ரெண்டையும் அந்த அம்மா கேட்டுக்கிட்டாங்க தன்னுடைய அரண்மனைக்கு சென்ற பிறகு தன்னுடைய அடிமை பெண்ணை கூப்பிடுறான் அடிமை பெண்ணை அழைத்து ஒரு ரெண்டு தீனார கொடுத்து இதன் யாருக்கு கொடுக்கணும் இருந்து எனக்கு கொடுன்னு சொன்னார் பாரு அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னா அந்த அம்மா ஒரு பொற்காசக நிறைந்த ஒரு பைய எடுத்து ஒரு பொற்காசகம் நிறைந்த ஒரு பை அந்த பைய எடுத்து பொரிச்ச கோழியை கொண்டு வர சொன்னான் பொறிச்ச கோழி அந்த பொறிச்ச கோழிக்குள்ள அந்த பொற்காசிகள் மறைக்கப்பட்ட பைய அதுக்குள்ள திணிச்சு வச்சிட்டாங்க மூணு கோழியா இருந்தா முடியும் திணிக்க முடியும் திணிச்சு வச்சுட்டான் வச்சு இதை யார்கிட்ட கொண்டு போய் கொடு அந்த என்னுடைய பெயரை சொல்லி துவா செஞ்சான் அவனுக்கு கொடு இப்ப வெளிப்படையா பார்த்தா நம்ம என்ன நினைப்போம் அவனுக்கு அதிர்ஷ்டம் அவனுக்கு லத்தி அடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த அடிமைப்பெண்ணும் அதே மாதிரி வந்த வெளியே நிக்கிற யாசகர்கள்ட்ட யாரெல்லாம் ஓ அருளை கூடுன்னு யார் கேட்டாரோ அவருக்கு ரெண்டு தீ அந்த மாதிரி கொடுத்துருச்சு வேலைக்கு அரைப்பேன் ரெண்டாம முதலாம இருக்கிறார் உம் ஜாஃபருடைய பொருட்குடு அவருக்கு எல்லாம் கோழியை கொடுத்துருச்சு உள்ள பொற்காசுகள் இருக்குது அது அவனுக்கு தெரியாது அவன் பார்த்தான் என்னடா நம்ம துவா பெருசா செஞ்சோம் உமை ஜாஃபருடைய பொருட்டால குடுன்னு துவா செஞ்சோம் நமக்கு கோழியில கிடத்திருக்கு அவனுக்கு பசி இல்லை பசிச்சா கோழி டேஸ்டா தெரியும் ஏன்னா அவன் பார்த்தான் இந்த கோழிய வச்சு நான் என்ன செய்யறது எனக்கு காசுதான் வேணும் கோழியை வச்சு என்ன செய்யறது பக்கத்துல உள்ளவனை கேட்டான் எப்பா இந்த கோழியை நீ வாங்கிக்கிறியான்னு சொல்லி அவன் கையில ரெண்டு நீனார் இருக்கு ரெண்டு நீனார கொடுத்து கோழியை வாங்கிக்கிட்டான் வீட்டுல போய் பார்த்தா கோழிக்குள்ள என்ன இருக்குது பொற்காசுகள் எக்கச்சக்கமா இருக்குது அவன் அல்லாட்ட கேட்டான் அவனுக்கு கோழியும் கிடைச்சது கோழிக்குள் இருக்கிற பொற்காசும் கிடைச்சிது இவன் மகளும் கிட்ட கேட்டான் முதல்ல என்ன உன் ஜாஹர்ட்ட இருந்து கொடுன்னு கேட்டான் அவனுக்கு கிடைச்ச ரெண்டு தீனார் தான் கிடைச்சது இதுதான் வரலாறு இப்ப மனுஷன்ல கேட்கறதுல கம்மியா கிடைக்கும் ரப்பட்டு கேட்டா நிறைய கிடைக்கும் இந்த வரலாறு நமக்கு சொல்லி தருது எனவே அல்லா எவ்வளவு தர்றானோந்தோ ரெண்டு தீனாறு கிடைச்சிருச்சு சரி இந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து நாளைக்கு பின்னால அந்த அரசு கும்ம ஜாஃபர் இருக்கிறாங்க இல்லையா இன்னொரு முறை வெளியே வர்றாங்க அப்படி வெளியே வருகிற போது அந்தமா பாக்குறாங்க ரெண்டு பிச்சைக்காரன்ல ஒருத்தன் யார் அல்லாட்ட அல்ல நீ கூட எனக்கு அப்படின்னு கேட்டானோ அவன் நல்ல நிலைக்கு வந்துட்டான் ஏன்னா அவன் கையில இப்ப நூறு தீனார் வந்துருச்சு மவுத்து வரை கையேந்தி கொண்டுதான் இருப்பான் அல்லாட்டை கையேந்தவன் அல்லா வசதியில் என்பது இந்த வரலாறு நமக்கு சொல்லுவது அல்லா கொடுக்கிற முதல்ல மதிக்கணும் அது குறைவாக இருந்தாலும் சரி ரெண்டாவது நிரந்தரமா தரணும் தாராளமாக தரணும்னு சொன்னா பலவீனமான மக்கள் மீது கருணை காட்டுங்கள் உங்களில் பலவீனமான மக்கள் அவர்களை கொண்டுதான் நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள் உங்களுக்கு இருந்துக்கு தரப்படுது எனவே பலவீனமான மக்கள் குடும்பத்துல தெரிஞ்சவங்க நோயாளிகள் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த கல்வி இல்லை இன்னைக்கு நிறைய காசு வச்சிருக்கிறோம் ஆனா அந்த காச தெரிஞ்ச சொந்த பந்தங்கள் ஏழைகள் அவங்களுக்கு கூட கொடுக்க மறுக்கிறோம் கஷ்டப்படுறாங்க நல்லா தெரியுது நோயில் சிரமப்படுறாங்க கல்விக்கு வசதி இல்லாம இருக்கிறாங்க நாம கொடுக்கறதில்ல இதை நாம செய்ய வேண்டும் மூன்றாவது என்ன ரிசுக்குல அல்லா பறக்கத்தை தரணும்னு சொன்னா உள்ளட்சத்தோடு தொழுது பாருங்கள் தொழுகையில எப்ப நம்ம கல்வி ஒன்றிணைந்து விடுகிறதோ ரிசுக்கு அல்லா தரோம் தொழுகைக்கும் ரிசுக்குக்கும் சம்பந்தம் இருக்குது ஒழுங்கானமுடைய தொழுகை இருந்ததுன்னா ரிசுக்கும் சரியா இருக்கும் தொழுக சரிய இரு கம்மி எவரு தொழுகிறோமோ அந்த தொழுகையில் ஆயிரம் ஓட்ட இருக்குது நம்முடைய தொழுக சரியா இருந்தா அல்லா ரிசுக்கை தருகிறான் அடுத்த விஷயம் என்ன அல்லா ரிசுக்க நமக்கு தாராளமா தரணும்னு சொன்னா நன்றி செலுத்தணும் எவ்வளவு ரிசுக்க அல்லா தந்தானோ அதற்கு நன்றி செலுத்துங்கள் அல்லா சொல்லுவான் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தி தருகிறேன் ரிசர்க்கு தாராளமாக அடுத்த அமல் என்ன திருமணம் செய்வதும் ஒரு காரணம் உரிய பருவத்துல நிக்கா செஞ்சோம் நிக்கா செய்தோன் மூலமாக அல்லா செல்வத்தை தருவான் சில மாணவர்கள் வசதி இல்லைன்னு சொல்லி நிக்காக தள்ளி போடுறான் மார்க்கம் சொல்லுது அல்ல குரான் சொல்லுவான் நீங்க ஏழைகளா இருந்தா யுவனி முன்வாகும் என் சோகுதி இந்த திருமணத்தினாலும் அல்ல வசதியை கொடுத்துருவான் ஏழ்மையை முறையிட்ட சகாபாக்கள் இடத்துல நபி திருமணம் செய்யுங்கன்னு சொன்னா யார சொல்லதா ஏழையா இருக்கிறேன் திருமணம் செய் திருமணம் செய் திருமணத்தை கொண்டு அல்ல ரிஜுக்களை கொடுக்கறான் ஹஜ்ராவின் மூலமாகவும் அல்லா ரிஜுக்களை பரக்க செய்கிறான் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு ஹாஜி ஏழையாகுவது கிடையாது அதனாலதான் நான் சொல்லுவேன் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு கொஞ்சம் பணம் இருந்தா கூட கடன் வாங்கியாவது போகலாமா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாதீங்க கடன் வாங்கி நிக்காசி வீடு கட்டாதீங்க ஆனா கடன் வாங்கி ஹஜ்ஜுக்கு போகலாம் கடன் வாங்கினாலும் கூட அந்த காசு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஒரு ஹாதி ஏழை ஆகுவதில்லை திரும்ப திரும்ப செய்யுங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் என்னும் பாவத்தையும் அளிக்கும் வறுமையையும் அளிக்கும் இப்போ பாரங்கூரம் அழிஞ்சிரும் வறுமையும் அழிஞ்சிரும் நம்ம நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான பணம் இருக்குது வேற கணக்கு போட்டுட்டு செய்யாமல் இருக்கிறோம் நிறைய ஹந்தில்னா நம்ம ஊரில் மற்ற ஊர்களை கவனிக்கிற போது நிறைய ஹஜ்ஜுக்கு போகிறாங்க ஹஹந்தில்லாம் இந்த ஹஜ்ஜும் ஒரு காரணம் இந்த ஊருடைய செல்வ செழிப்புக்கு நான் அடிக்கடி சொல்றதுண்டு ரெண்டு விஷயங்கள் நம்ம ஊரில் ரொம்ப அதிகம் ஒன்று ஹஜ்ஜும் உம்ரா ரெண்டாவது குர்பான் வேற எந்த ஊர்லேயும் இவ்வளவு குர்பானும் கிடையாது இவ்வளவு குர்பானும் கிடையாது நெல்லை மாவட்டங்கள் குர்பானில விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு சிறுவர்கள குர்பானி விரல் வெட்டி எண்ணலாம் அவ்வளவுதான் ஆனா இங்க நான் வந்து பார்த்த ஆரம்ப காலங்கள்ல குர்பானி கொடுக்காத வீடே கிடையாது இது ஒரு நல்ல விஷயம் அப்ப ஹஜ் உம்ரா குர்பானி இது போன்ற அமல்கள் இருக்கிறத இதுவும் ரிசல்புக்கான காரணங்களில் ஒன்று ஆக இப்படி சில நல்ல அமல்கள் இருக்கிறது இலைகளை கொண்டு அல்லாஹ் தந்திருக்கிற ரிசுக்கை நிரந்தரமாக்க முடியும் அந்த ரிசுனுடைய பறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிற இந்த ரிசுக்கை எந்தென்னும் நிரந்தரமாக பறக்கத்தாக தந்து மௌத்து வரை ஹலாலான ரிசக்கை நசிவாக்குவானாக தராமான ரிசுக்கையிலிருந்து பாதுகாப்பானாக வாம்துல்லா அப்படின்னா